तापत्रय சச்சிதானந்த விஷோத்பதித்தாபயா வய நும்திருப்பேஜுஷன்யுமோஹரிக்கமசாரதாஸ்தியஸ்தபேஷம் நிச்சக்கவர்த்தி மேலும் சொலுகிறார் யுஷ்மத்வச்சா ஜுஷன்னு ந அனுதிருப்தியே ஹரி கதாமிருத்தம் ந அனு திருப்தியே யுஷ்மத்வச்சா தங்களுடைய சொற்களை நான் மிகவும் மதித்து அந்த எல்லாம் வல்ல ஹரியினுடைய கதாமிருத்தம் அமுதக்கதையை பருகி நான் இன்னும் திருப்தி அடையவில்லை ந அனு மேலும் மேலும் எனக்கு கேட்கத் தோன்றுகிறது என்பது அர்த்தம் சம்சார தாப நிஸ்தப்தகா மர்த்தியகா நான் எப்படிப்பட்டவன் என்றால் மர்த்தியகா மனிதன் இந்த சம்சார தாபம் இந்த வாழ்க்கையில் என்னிடத்திலே இருக்கக்கூடிய குறைகளால் நான் அடையக்கூடிய துன்பம் சுற்றுச்சூழ்நிலைகளாலும் இயற்கை சீற்றங்கள் போன்ற பல்வேறு விதமான துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கிற எனக்கு தாபேஷம் இந்த துன்பங்களையெல்லாம் போக்கக்கூடிய மருந்தாக இருப்பது இந்த ஹரி கதாமிரதம்தான் இறைவனுடைய அமுதக்கதைகள் மனசுக்கு ஹிதத்தை கொடுக்கக்கூடிய அந்த பகவத்குணங்கள் அதை கேட்டு கேட்டு எனக்கு இன்னும் திருப்தியாகலை திகட்டவில்லைங்கிறர் ஆகவே நீங்கள் எனக்கு உபதேசம் செய்ய வேண்டும் எதுக்கு நீ நிறைய திரும்ப திரும்ப கேட்டுருக்கேன்னு கேட்கலாம் ஸ்ரீதர் அப்படி சொல்கிறார் நானும் உக்த லக்ஷணாக பாகவதூத்வா கிருதார்த்தஹாசியாக ஸ்ரீதரர் இதுக்கு இன்ட்ரடக்ஷன் மாதிரி சொல்கிறார் அதாவது பாகவதனுடைய லக்ஷணங்கள்லாம் சொல்லிட்டேனே அதை நீ பாகவதனாக கொண்டு செய்ய வேண்டியதை செய்தவனாக ஏன் ஆகக்கூடாது அப்படின்னு நீ கேட்கலாம் எதுக்கு நிறைய கேள்வி கேட்டுன்னு இருக்கேன் கிம் பகு பிரச்சனை அத்தகா ஆக இல்லை நான் பாகவதனாகத்தான் இருக்க விரும்புகிறேன் ஆனால் இன்னும் எனக்கு நீங்கள் நிறைய சொல்லணும் விஷயங்களை என் மனசில் ஆழமாக பதியணும் அதெல்லாம் அதுக்காக நான் உங்கள்ட்ட அதை பற்றி கேட்குறேன் அப்படின்னு தான் சொல்லுகிறார் இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக அடுத்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை பிறகு பார்க்கலாம் நான் அனுத்ர்பே ஜுஷன் யுஷ்மத்து பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரிவோம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது ஸ்கந்தத்தில் உள்ள ஸ்லோகங்களின் விளக்கங்கள்